வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் தேவரை ஏவல் கொள் படலம் அரசு செய்தலும் அந்தரநாதனும் சுரரும் ஏனை முனிவரும் தொக்குரி வரை மாட மகேந்திர மாபுரத்து ஒருவன் ஏவலின் முன்னம் முன்னம்பொழுகுவா கொலைவல் சிங்கமுகன் பதி குஞ்சரத் தலைவன் மாப்பதி சார்ந்தவர் தம்பதி பலவும் ஏகிப் பணித்தனாற்றியே உலைவர் வைகளும் மூசலின் நீர்மையார் பூனமுற்றோர் போல் இவ்வாறுகின்ற காலத்தில் ஒரு நாரன் வானகத்துத் தலைவனையும் அமரரையும் வருக வெனாவலித்துக் கூவி தான் அவர்க்குத் தம்பியர் நீர் அவர் பணினும் பணியன்றோ தரந்த வேலை மீனனைத்தும் சூறை கொண்டு வைகளும் உய்திடுகிறன விளம்பினான உரைக்கு மொழி அது கேளா அணையரெலாம் உள்நடுங்கி உயங்கி வெழ்கித்திரைக் கடலின் மீன் தனக்கு தருகென்றான் இதற்கினி நான் செய்வதேதோ விரைக்கமலத்தனிக்கடவுள் இப்படியும் நந்தலையில் விதித்தான் என்ன இறக்கமுடுமறுத்தலஞ்சியத்திறமே புரிதுமென இறைஞ்சிப் போனார் போகின்ற நெறியின் புரந்தரனும் பொறுமி ஏங்கி ஆகின்றது எமக்கே ஓர் பழியன்றோ வந்து அணுகா முன்னர் சாகின்றதே மிகவும் இனிதாகும் எமக்கு அதுவும் சாராது அந்தோ வேகின்ற சிந்தையினேன் செய்வது எவன் என புலம்பீ வேலை புக்கா அவ்வேலை இமையவர்கோன் வருணன் என்னும் கடவுளை நின்று அழையாயிருந்த மை வேலை தனக்கு இறைவன் நீ அன்றோ நின்னினும் ஓர் கைவேலை பணி இயற்றி திமிங்கிலமே முதலாய கணிப்பின் மீன்கள் இவ்வேலை ஏற்றுதியேல் இடர் வேலை கரையில் எமையெடுத்தியன்ற வெள்ளை வாரணக் கடவுள் உரை செய்த மொழி கேட்டு விண்ணுழோர்க்கு வள்ளல் நீ இறங்குதியோ அத்தொழில் யான் புரிவன் எனவருடன் கூறி அள்ளல் வேலை உள் புகுந்து தனது பெரும் கரதலத்தால் அலைத்து வாரி உள்ள மீன் குலங்களெல்லாம் தடம் கரையில் வரையே போல் உயர்த்தலுற்றான் தடக்கடலின் வேலைதனில் வருணர் பிரான் ஒல்லை தனில் தந்த மீனத் தடுக்கல் முழுவது நோக்கிக் கடவுளரை விழித்து இவற்றை ஆற்றலாலே எடுப்பது நும் தொழிலென்றே இந்திரன்தான் விளம்புதலும் இமையோரெல்லாம் நடுக்கமுடன் உளம் பதைப்ப விழிபனிப்ப கரம் குலைத்து நானு சென்னை திமிங்கில கிழ மீனாதிய மீன் அடுக்கலினைத் தென்பால் வைகும் மன்னனுயிர்தனை வாங்க செங்கதிரோன் பெரும் புனலின் வடிவை வாட்ட பன்னகராகிய திறத்தார்பிணித்திடுமச் சுமையதனைப் பகட்டின் வேந்தர் இன்னல் உருவானவர் பால் எடுத்த அவர் கொண்டு ஏகீரங்குகின்ற பண்ணும் புகழ்சூரப்பன்மனும் தீயவனான் முன்னும் துயர்கடலின் மூழ்கி முரணழிந்தேம் துன்னும் பளியாம் தொழில் இதுவும் செய்தனமால் இன்னும் படுவ தொழில் ஏதோ உணரேமே பேர்கின்ற நீலப் பிரங்கல் அணையான் பணியால் ஆர்கின்றது இன்று ஓர் அலரே அகுது உயிரை ஈர்கின்றது அந்தோ விதியே எமக்கு இதுவும் தீர்கின்ற காலம் உளதோ செப்பாயே பூவுலகம் தன்னில் பொருந்துகின்றமானுடரும் பாவமென நூலில் பகருகின்ற இத்தொழிலை ஏவர் புரிகின்றார் எமக்கோ வந்தெய்துமதோ தேவகதியின் நிறையம் சிறப்புடைத்தே தக்கது உணராத தானவர்கள் தங்களினும் மக்களினும் தாழ்வாம் வலிஞர் தொழில் செய்தனமால் இக்ககன வாழ்வை விரும்பியேயாம் செய்த மிக்க தவமும் வினையாய் விளைந்ததுவே வேதனெறியை விளக்கினேம் மிக்கு உள்ள போத நெறியாம் அதற்குப் புறம்பு ஆனேம் தீதுவுடைய வெம்சூரன் சீற்றத்தால் செப்புகின்ற வேதனரி செய்வேமே எம்மினும் உயர்ந்தாரெவரே தேனுலவுந்தாரு திருநிழற் கீழின்பமுறும் பானவர்கள் என்றே மதிக்கும் தகை மையினோம் ஈனமொடுமீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்க தான் அவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே என்னு மொழிகள் இயம்பிப் புலம்புற்றுத் துண்ணு நிறுதர்புகள் சூரன் திருநகரின் மண்ணு திசையாளொருடும் வந்தனரால் அவ்வளவில் அன்ன கண்டே அவுணர் உரை மாதோயம் தன்னை வைரலைத்து மற்ற இவர் தாம் ஈதோ சில மீன் தருகின்றனர் என்பார் மீது ஓடிய பருதி வெய்யோன் முன்முண்ட வெறும் கோதோயமக்குக் கொணர்கின்றென்றுரைப்பார் தாம் கடற்குள் மீனம் தலை கொண்டு மேவுகின்றார் ஈங்கு இவர்க்கு நாணம் இலையோ சிறிது என்பார் தீங்கு இழைக்கு யாரேனும் செய்யாத தேதி என்பார் மூங்கை ஒத்து உளாரோ வர் என்பார் முந்துற்ற தொல்லை முழுநீரின் வேலை தோறும் பந்தத்துடன் வாழ்பரதவரே செய்கின்ற இந்தத் தொழிலும் இவர்க்கு வருமோ என்பார் சிந்திப்பதென்னோ விதியின் செயல் என்பார் முறைமை விட்டார் வினை செய்யும் பேதை நெறியே பிடித்தார் இவர் என்பார் கோதுபடா குலத்தை மிக ஏது படார் இன்னம் இமையோர் என உரைப்பார் மண்ணோர்களும் இகழும் வன்பழி தன்பால் வரவும் விண்ணோர்க்கு இறைவன் விரைவின் உயிர் விட்டிலனால் கண்ணோ பெரிது கருத்தோ சிறிது பெண்ணோ அலிதானோ பேடோ என உரைப்பார் இந்த வாறு பலரும் இயம்பிட புந்தினொந்து புலம்பு புத்தேளீர்கள் தந்தி ஊறும் தலைவனை முன்கொடு வந்து தீயவன் வாய்தலுற்றோ பருதிவேந்தன் பணிமுறை நாடியே வருதிரியேண்டு என்று வாயிலர் கூறிட பொறுதிரை கடல் மீன் கொடு போய்சுரர் ஒரு தனி பெரும் கோயிலுள் உய்த்தனர் எளித்தல் எய்தும் இமையவர் உயிர் மீன் துளித்ததேன் தொடைச்சூர் முதல் காண்குறி அழித்து வந்து கடவுளர்வைகளும் அழித்து என்ன அழகிது என்று ஏகினார் என்றும் ஆங்கு அவர் எச்செயலாற்றியே பொன்றினாரின் புலந்து புலம்பு உரி துண்டுகின்ற துயர்கடல் மூழ்கியே ஒன்றும் வேத ஒழுக்கம் அற்றாரோ